بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين سيدنا ونبينا مولانا محمد و على آله واصحابه واتباعه واهل بيته تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انحكم بينهم بما انظر الله وقال ايلن فحكم بينهم بالقسط صدق الله لن فحل نأيتم پڑيتم پريبالي پونان اللہ سبحان و تعالى ورون اکے ورتاد مندن اللہو لئے ترسلن پترو سونتلے کودیرک بیندو میند رو رین اوکدن تندو کالنگل نیرنگل سندوشنگل نأيتم مندن لئے ویٹرکا هتیا هم سیدن எனது எலுமினி ஹசரத் மஹமது சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் ஹசூல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை நெருக்கலை எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பெயரிலும் அல்லாஹ் சொலாத்தும் சலாமும் சொல்வானா அல்லாஹுடைய வீட்டில் நியத்துடன் கடுமையை நிறைவேற்றுவதற்கு அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே இறைநேசர்களே அல்லாவுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் எடுத்து நடந்து தக்குவாவுடைய வாழ்க்கையை கடைபிடித்து எம்மேலும் மறுமேலும் வெற்றியை பெற்றுக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தின் உபதேசம் செய்து கொள்கின்றேன் உலக வாழ்க்கையில் தவறுகள் நடக்கின்றன இதனால் தீர்ப்புகள் தேவைப்படுகின்றன சில நேரம் தவறிலைக்காதவர் குற்றவாளியாக இடுகிறார் தவறிலைத்தவர் சுத்தவாளியாக ஆகிடுகிறார் தவறிலைக்காதவர் சிறைவாசம் செய்யும் நிலைமை தவறிழைத்தவர் ஆனந்தத்துடன் எல்லோருடனும் கூடி மகிழ்கிறார் அல்லா இந்த தீர்ப்புகளை எவ்வாறு வழங்க வேண்டும் அதற்கு நடைமுறைகள் என்ன ஹசரத் ரசூல் உள்ளாவுடைய வழிமுறைகளுடன் எங்களுக்கு நேரான பாதையை காட்டியிருக்கிறான் தீர்ப்புகள் வழங்கும் பொழுது அது அரசாங்கத்தினுடைய இஸ்லாமிய லோயராக இருக்கலாம் அல்லது ரெண்டு பேருக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அறிவுள்ள புத்திஜீவியாக இருக்கலாம் ஒரு இமாமாக இருக்கலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் சேர்த்து வைப்பதற்கு இணக்கம் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் இவர்கள் எந்த விதிமுறையிலே தீர்ப்பு செய்தால் அவர்கள் தப்பிக்கொள்வார்கள் என்கிறதனை அறிவதும் அதன் பிரகாரம் அந்த அந்தஸ்து உள்ளவர்கள் செயல்படுவதும் மிக்க அவசியமாக இருக்குது இதனால தான் அல்லாஹுபஹஹன் கொரானில் அனுஷ்கும் பைனவும் பிமா அஞ்சலம் நீங்க எந்த தீர்ப்பை எந்த முறையில் கொடுத்தாலும் அது பெரும் உயர் அதிகாரிகள் ஆரம்பம் தொடுத்து அவர்களுடைய சிந்தனைக்கு படி கொடுத்த தீர்ப்புகளாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தினுடைய பல ஆக்டுகளின் பிரகாரம் கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புகளாகவும் இருக்கலாம் உண்மையிலே அந்த அரசாங்கத்தினுடைய தீர்ப்பு விதிமுறைகளை நாம் அணுகாது தீர்ப்பு வழங்க முடியாத கட்டம் ஏற்படுகின்றது அந்த நேரம் அந்த தீர்ப்பு வழங்கக்கூடியவர் அந்த நீதிபதி இஸ்லாத்தையும் அறிந்திருப்பது மிகவும் அவசியம் என்ற அளவு அவர் துனியாவுடன் சம்பந்தப்பட்ட அந்த தீர்ப்புகள் ஃபரானுடன் எந்த அளவுக்கு ஒத்துப்போகின்றது ஹசரத் தசூல்லாவுடைய வாழ்க்கையுடன் எப்படி சங்கமமாகிறது மேலும் சஹாபாக்கள் ஹசரத் தசூல் முன்னுக்கு சில விடயங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் பொழுது நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மவுனம் சாதித்திருந்தார்கள் என்றால் அதுவும் நமது வாழ்க்கைக்கு தீர்ப்புத்தான் அவர்களுடைய தீர்ப்புகள் எப்படி இருந்தது என்றெல்லாம் இவர் ஒரு கணம் அலசி பார்க்க வேண்டும் அதன் பின்னால் நீதமானதை சரியானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வாதிட வேண்டும் அவர் வாதிடும் சில நேரம் தவறு இழைக்கலாம் சில நேரம் அநியாயமாகவும் செயல்பலாம் இதனால தான் பை நஹும் பில் கிஸ்த் அல்லா ஹொரான் சொல்கிறான் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கும் பொழுது நீடத்தை கையாடுங்கள் புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ் வந்து இருக்கிறது சில லாயர்ஸ் இருக்கிறார்கள் அல்லது நாம் வெறுமனே ரெண்டு பேருக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்கின்றோம் அல்லது இரு நண்பர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துகின்றோம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒருமைப்பாட்டை உண்டு பண்ணுவதற்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கு சில விடையங்களில் நடுவிடுகின்றோம் தீர்ப்புகளை வழங்குகின்றோம் இந்த நேரம் இஜித்ஹாத் என்ற முயற்சியை செய்வது ரொம்பவும் அவசியம் ஒரு புறத்தை மட்டும் கேட்டுவிட்டு ஒரு புறத்துக்கு தான் சார்பாகிவிட்டு மற்ற புறத்தை மற்ற பக்கத்தை வீணாக்குவார் என்றால் நிச்சயமாக இவர் அல்லாவிடத்தில் நாளை மறுமையிலே குற்றவாளியாக ஆகிடுவாள் இதனால்தான் புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ் சொல்கின்றது நீங்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு முயற்சி செய்கின்ற அஜருன் முயற்சி செய்து இரண்டு புறங்களையும் சீரான முறையில் தேடி பார்த்து ஒரு முடிவை கொடுப்பீர்கள் தவறில் வைத்து விடுகின்றீர்கள் என்றாலும் ஒரு கூலி கிடைக்கிறது நீங்கள் முயற்சி செய்யாமல் ஒரு பக்கத்தை மட்டும் வைத்து தீர்ப்பு செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அநீதம் இழைக்கப்பட்டவராக மாறிவிடுவீர்கள் தண்டனை அனுபவிக்க நேர்ந்துவிடும் நரகமும் உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே நன்கு ஆராய்ந்து உங்களுடைய சிந்தனையை செலவழித்து தீர்ப்பு வழங்கி தவறினாலும் கூட ஒரு கூழ் இருக்கிறது என்று புகாரி முஸ்லீம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டு இருக்கின்றது ஹதீஸினுடைய அடுத்த பகுதி வைன் அசாப பலகு அஜ்ரான் அவர் முயற்சி செஞ்சதற்கு ஏற்ப சரியான முறையில தீர்ப்பை வழங்கிவிட்டார் சரியானதை அடைந்து விட்டார் உண்மையிலே யாருக்கு ஹக்கு கடமை அவருடைய பங்கு போக வேண்டுமோ அதனை பெற்றுக் கொடுத்து அவர் சரியான விதிமுறையை கையாண்டுட்டார் என்றால் வெற்றி பெற்றோர் ஆகிடுவார் பலஹு அஜ்ரான் ஹசரத்லா சொன்னார்கள் அவருக்கு ரெண்டு கூழ் இருக்கின்றது சொன்னார்கள் ஹசரத் தசூல் உள்ளா யார் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கான அதாவது யார் தீர்ப்பை செய்வதற்கான காதியாக ஒரு நீதிபதியாக நியமிக்கப்படுகின்றாரோ கத்தி அல்லாமல் அறுக்கப்பட்டுவிட்டார் என்று எம் உடைய விடயங்கள் தலைவிறுத்தாடி கொண்டு இஸ்லாத்தின் உடைய கோட்பாடுகளுக்கு மாறுபட்ட நிலைமையில கொரானும் ஹதீஸுக்கும் வித்தியாசமான முறையில் சில புத்திஜீவிகள் என்று சொல்லக்கூடியார்கள் உரைத்துக்கொண்டு சைத்தானியத்தான முறையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில விடயங்களும் இருக்கத்தான் செய்கின்றது மறுக்கப்படக்கூடிய விடயங்களும் ஏராளம் அது சரீரத்துக்கு எந்த வகையிலும் ஒத்து வராதது இதனால் சமூக சீர்கேடிகள் தான் உருவாகுமே தவிர அங்கே நலவை எதிர்பார்க்க முடியாது இதனால்தான் அருமை நாயகம் சலவாஹு அலி வசல்லம் அவர்கள் நீங்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு பயந்து கொள்ள வேண்டும் கத்து இல்லாமல் அறுக்கப்பட்டு விடுவீர்கள் அத்துடனே சில டிவோர்ஸ் எடுப்பதற்கு மணவாளனின் புறத்திலிருந்து படை திறந்து வருகின்றார்கள் மணவாளியுடைய புறத்திலிருந்தும் வருகின்றார்கள் இவர் கால்தியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்றாலும் கூட சில சந்தர்ப்பங்கள ஷரியத்தை தெரியாத காலிமார்களைத்தான் நாம் இன்று சமுதாயத்தில் காண எனவே இவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இவர்களுடைய சந்ததி முழுவதும் மா பெறும் பிரச்சனைகளை சந்திக்கும் என்கிறதைத்தான் ஹசரத் ஹசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லாம் கத்தி அல்லாமல் அறுக்கப்பட்டுவிட்டான் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள் மேலும் அல் ஹாக்கிங் பை போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டு இருக்கிறது அல் குபாத்து சலாசத்துன் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் மூன்று வகின்றர்கள் காலியானி காலியான மூன்று வகையில ராரே நாய் சலு அலி சொன்னி ஒருவர் சுவர்க்காதி அவர் ஹக்கு உண்மை ரியாலிட்டி எது என்கிறதனை அறிந்து தன்னுடைய ஜட்மெண்டை சீரான முறையிலே கொடுத்தவர் இவர் சுவர்க்கவாதி ார் யார் இருவர்கள் நரகம் செல்பவர்கள் ஒருவர்தான் ரஜுலுன் அரஃபல் ஹக்காரஃபில் ஹக்னி உண்மையை விலங்கிருந்தும் கூட இவர் பக்க சார்பாக அடுத்த பக்கத்துக்கு இழுத்துவிட்டார் அநியாயமாக தீர்ப்பு வழங்கிவிட்டார் நமக்கு சாதகமானவர்கள் என்பதற்காக தீர்ப்பை மறுபக்கம் விட்டார் அந்த தீர்ப்புகளை அநியாயம் செய்துவிட்டார் இவர் நரகவாதி இரண்டாவது நீதிபதி நரத்துக்கு செல்லக்கூடியவர் மக்களுக்கு மத்தியில் சரியான அறிவு இல்லாம மடத்தனத்துடன் அறிவீனத்துடன் தீர்ப்பு வழங்கியவர் அவருக்கு சீரான முறையில் பிரச்சனை கூட பண்டைக்கு பட இல்ல இந்த முறையில அவர் ஏதோ தீர்ப்புகளை மடத்தனமாக வழங்கி விடுகின்றார் இவரும் நரகவாதி என்று ஹசரத் சசூல் உல்லாஹி சலல்லா அலஹி வசலம் சொன்னார்கள் மட்டுமல்லாமல் உளமாக்கள் முக்கியமாக ஷாஃபி மதுஹப் இவைகளை ஹதீஸ்களையும் குரான் ஆயுதங்களையும் வைத்து நமக்கு உணர்த்துகின்றது விலாயத்து ஒரு மனிதன் பிரச்சனையில் ஆந்து விட்டான் ஒரு சாரார்கள் பிரச்சனையில் ஆழ்ந்து விட்டார்கள் தீர்ப்புக்கு என்று யாரையும் நாம் நியமித்துக் கொள்ளலாம் அது சமூகத்தினுடைய ஒரு அறிமாக இருக்கலாம் சமூகத்தில் போற்றப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உண்மையான நீதமான யாருக்கும் கடன் வைக்காத யாரையும் ஏமாற்றாத ஒரு மனிதனாக இருக்கலாம் இந்த முறையில் யாருக்கும் அநியாயம் செய்யாத மற்றவர்களுடைய பொருட்களை பிடிஞ்சி எடுக்காத ஒரு மனிதனையும் நமக்கு அவர் மார்க்கத்தினுடைய விடயங்களையும் அறிந்திருப்பார் என்றால் தீர்ப்பு வழங்குவதற்கு ஒரு காலியாக நியமிக்கலாம் எனவே இந்த முறையில் அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு ஒருவர் முன் வருவது அதாவது ஒருத்தர் வந்துட்டார் என்றால் மற்றவர்களுடைய குற்றமும் விழுந்துவிடும் எவ்வாறு ஜனாசா தொழுகையை சிலர்கள் தொழுதுவிட்டார் மற்றவர்களுடைய குற்றமும் விழுந்துவிடும் என்பதனை போல யாருமே தொழாவிட்டால் எல்லோரும் குற்றவாளி ஆகிடுவார்கள் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரியே இது ஒரு கிஃபாயாவான அமல் அங்க தீர்ப்பு வழங்குறதுக்கு ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறார் என்றால் தாய் சட்டம் பேசுகின்றது ஆகிவிடும் அவர் கட்டாயம் அதற்கு முன் வரவேண்டும் அவர் மறுக்கக்கூடாது உஜி வீரர் அவர் அப்படி மறுத்து வர முடியாது என்று சொன்னால் அவரை வற்புறுத்தி போர்ஸ் பண்ணியாவது தகுதியானவர் அவர் என்பதற்காக அதற்கு நியமிக்கப்பட வேண்டும் என்கிறதனை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது மேலும் கெளிபானவர்களே இந்த முத்தாஜீனான ஸ்பெசிபிக்கான ஒரே ஒரு மனிதன் தான் தீர்ப்பு வழங்குறதுக்கு என்று இருந்தாலும் கூட தீர்ப்பு வழங்குவதற்கு எந்த விதமான கூலியையும் எடுக்கக்கூடாது இஸ்லாம் அதனை தடுக்கின்றது இல்லா யக்கூட மகத்தாஜன் கடுமையான தேவையுடையவராக இருக்கிறார் அன்றாடம் சாப்பிடுவதில் கூட வழியில்லாமல் இருக்கிறார் என்றால் தீர்ப்பு வழங்கும் அந்த ஜட்ஜ் அந்த நேரம் அவருக்கு ஒரு கூலியை எடுத்துக் அவ்வாறு இல்லாமல் தீர்ப்பு வழங்குவதற்கு கூலி எடுப்பதும் கூடாது இப்பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை எழுந்து வரும் அரசாங்கத்தில் கோர்ட்ஸ்களில் இருக்கக்கூடிய லோயஸ்மார்கள் ஜட்ஜ்மார்கள் இவர்களுக்கு ஜட்ஜை பொறுத்தவரையில காவி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு ஊஜியத்தை வழங்குகின்றது மாற்றமாக லோயஸ் எனும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய சிரமத்துக்கு அவர்கள் கூலியை எடுக்கின்றார்கள் அதனை நான் இங்கே கூற வரவில்லை மாறாக நாம் ரெண்டு பேருக்கு மத்தியிலேயோ ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலேயோ சமூகத்துக்கு மத்தியிலேயோ அது மார்க்க சம்பந்தமான விடயமாக இருக்கலாம் உலக சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் அவர் மட்டும்தான் அதற்கு தகுதி என்றிருந்தாலும் கூட அந்த ஜட்ஜுக்கு அவசிய அத்தியாவசிய கூட பூர்த்தி செய்து கொள்வதற்கு எதுவும் இல்லை தான் கூலி எடுக்க முடியும் அவ்வாறு இளைஞில் இஸ்லாம் கண்டிப்பாக அதனை தடுத்து விடுகின்றது இந்த அடிப்படையில் ரெண்டு பேர் சேர்ந்து வாதி பிரதிவாதி இரண்டு பேர் இவர்களுக்கு ஹஸ்மான் என்று அரபிலே கூறப்படும் தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியான ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார் என்றால் அது ஆகும் ஆகும் என்கிறார் ஜெய்தும் அப்துல் ரஹ்மானும் சேர்ந்து அப்துல்லா தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியானவர் என்று தேர்ந்தெடுத்தால் உண்மையிலே அவரை அப்துல்லாவை ஒரு நீதவானாக காலியாக நியமிக்கலாம் உமர் அலி அல்லா தாலான்ஹு ஹஜத் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலான்ஹு மசிது எக்ஸ்டென்ஷனுடைய சந்தர்ப்பத்தில் அப்பாஸ் அலி அல்லாவுடைய தானி பொழுது உமர் அலி அல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் அப்பாஸ் அலி அல்லாஹன் கொடுக்க மறுத்தார்கள் இறுதியிலே இரண்டு பேரும் இணங்கி ஒபை புனு காப் அலி அவர்களிடத்திலே தீர்ப்பு வழங்குவதற்கு சென்றார்கள் இவ்வாறாக நாம் விரும்பக்கூடிய நம்முடைய வாதியும் பிரதிவாதியும் ஏற்றுக்கொள்ளவார்கள் என்றால் அப்படி ஒரு மனிதனையும் எங்களுக்கு நீதம் செலுத்துவதற்கு தீர்ப்பு நியமிக்கலாம் மேலும் ஹசரத் அலி அலி இல்ல அவர்களும் யகுதியும் ஒரு கவசத்தின் விடயத்திலே காலி சுர ஈடத்திலே தீர்ப்பு வழங்குவதற்கு தீர்ப்பு எடுப்பதற்கு சென்றார்கள் ரெண்டு பேரும் காலி சுரைகை பொறிந்து கொண்டார்கள் இந்த முறையில் நமக்கும் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து இருவரும் கொள்ளும் பச்சத்தில் அவரை நீதிபதியாக அந்த இடத்திலே ஆக்கிவிடலாம் இந்த அடிப்படையில் கிரிபானவர்களே நீதி வழங்குவது என்கிறது மிகவும் பயங்கரமான ஒரு செயல் என்பதனால் இஸ்லாம் அதற்கு சரத்துகளை நிபந்தனைகளை ஏற்படுத்துகின்றது காலி காலி உடைய விடயத்துல இஸ்லாம் விதித்த சர்து தான் ஐயூர் அந்த காலிமார்கள் ஆண்களாக இருக்கணும் அது திகூரியா முதலாவது ஷர்த் காலி நீதிபதி ஒரு ஆணாக ஒரு பெண் ஒரு தீர்ப்பு வழங்க முடியாது நீதிபதியாக இருக்க முடியாது நம்முடைய கருமங்களை விடயங்களை அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க முடியாது இன்று புத்திஜீவிகள் என்று ஒரு சாரார் பெண்களுக்கும் நீதிபதியாக இருக்க முடியும் என்று இஸ்ராத்துக்கு புறம்பான விடயங்களிலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உணர வேண்டும் இஸ்ராத்துக்கு மாற்றமான எந்த விடயத்தை நாம் செய்வோமோ அங்கே தோல்வித்தான் அடைவோம் அருமை நாயகம் சொன்னார்கள் தன்னுடைய பொறுப்புகளை ஒரு பெண்ணுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக பொறுப்பாக ஆக்கிய ஒரு கூட்டம் ஒரு சமூகம் ஒரு என்று அசூரன்ஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி ஹசரத் ரசூல் லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் வெற்றி பெறவே முடியாது என்று கூறினார்கள் உணர வேண்டும் சகோதரர்களை அந்த அடிப்படையில் முதலாவது தீர்ப்பு வழங்கக்கூடியவர் அதாவது ஆணாக இருக்க வேண்டும் இரண்டாவது தான் அவர் ஒரு சுதந்திர புருஷராக இருக்க வேண்டும் அதாவது ஒரு அடிமைக்கு நீதிபதியாக ஒரு காதியாக வர முடியாது அடுத்தது சிறுவருக்கு காலியாக இருக்க முடியாது கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு தகுதியான பருவம் எய்திய ஒருவர் காலியாக இருக்க வேண்டும் அடித்ததுவல் அஜாலது அவர் இருக்க வேண்டும் ஒரு சைடுக்கு இழுக்கக்கூடிய அநியாயக்காரராக இருக்கக்கூடாது மேலும் கூடிய செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது பகிரங்கமாக ஒரு சிகரெட்டை ஒருத்தன் அடிக்கிறான் இவன் அல்ல இஸ்லாம் சொல்கின்றது இவன் அல்ல இவனுக்கு உதூள் கிடையாது இவன் ஒரு ஆதில் நீதம் உடையவன் அல்ல என்கிறதை கூறுகிறது மேலும் ஜனங்களுக்கு மத்தியிலே வெறும் மேலோட எந்த ஆடையும் அணியாமல் ஒருவன் நடமாடுகின்றான் என்றால் இவனும் முருவத்தில் இல்லாதவன் இவனுக்கும் நீதம் கிடையாது இந்த அளவுக்கு இஸ்லாம் நீதத்தை பற்றி கூறுகிறது அது மட்டுமன்றி பொய் சொல்லாதவனாகவும் இருக்க வேண்டும் எல்மு அடுத்தது அவனுக்கு எல் என்ற அறிவு இருக்க வேண்டும் அறிவில்ும் கலந்து கொள்ளி பே அடுத்த நல்ல முறையில செவிப்புலன் கேடக்கூடியவனாக இருக்க வேண்டும் அங்கே ஒரு காது கேட்காத செவுடனுக்கு அல்லது கொஞ்சமாக கேட்கக்கூடிய ஒருவனுக்கு நீதிபதியாக தெரிவிக்க முடியாது வல் பசரு பார்வையும் சீராக இருக்க வேண்டும் நல்ல முறையில வாதி பிரதிவாதி தீர்ப்பு வழங்கக்கூடியது மற்றும் அங்கு வந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய விடயங்கள் எல்லாம் அறியக்கூடியவராக கண் பார்வை சீரான முறையிலே தெளிவுள்ளவராக இருக்க வேண்டும் அடுத்தது வன் சரியான முறையில வார்த்தைகளை மொழியக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர் நுத்துக்கனும் பொழுது ஒரு ஊமை வர முடியாது காலியாக அத்துடனே சில வார்த்தைகள் தட்டு தடுமாறக்கூடியவருக்கும் ஒரு காலியாக இருக்க முடியாது ஏனெனில் அந்த வாதி பிரதிவாதிகள் மற்றும் அந்த சபை இவர் ஒன்றை உச்சரிக்க வேறொன்றை செவமடிப்பார்கள் காரணம் இவருக்கு அபரிமிதமான கொன்னல்கள் சிறிய கொன்னல் பிரச்சனை இல்ல அப்படி இல்லாத அதிகமான கொன்னல் இருக்கிறதன் காரணமாகவும் அங்கே அநியாயம் இழைக்க நேரிவிடும் என்கிறதனைத்தான் சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த அடிப்படையில் சகோதரர்களே காலிதன் பிலா ஒன் கடுமையான இருக்கணும் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது அதாவது வன் செயல்களில் ஈடுபடக்கூடியவராக இருக்கக்கூடாது அத்துடனே இவர் ஐயக்கூன லையனன் சோப்டானவராக இருக்க வேண்டும் நளினமானவராக இருக்க வேண்டும் பிலா லாபின் பலகீனமானவராக வீக்கானவராக இவருடைய வேல பல்கள் அதிகத்தின் காரணமாக யாராவது ஒரு தரை பிரதிநிதியாக இதற்கு நியமிக்க வேண்டும் ஒரு தரை பகரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அனுமதிப்படுகின்றது அதற்கு தகுதியான ஒருத்தரைத்தான் அவர் நியமிக்க வேண்டும் அத்துடனே வைனிபின் எழுத்தாளர் தேவைப்படுகின்றார் எழுதிக்கொள்வதற்கு ஒருத்தர் உதவியாக இருந்தால் நல்லம் முஸ்லிமன் அந்த நேரத்திலும் அவர் ஒரு முஸ்லீமாக அதில் நீதமுடையவராக ஆக்கில் ஒரு குத்திசாலியாக பார்த்தத்துடைய சட்டங்களை அறிந்தவராகத்தான் அந்த எழுத்தாளர் இருக்க வேண்டும் வலாய் அத்துடனே எழுதும் அவர் சபையின் முன்னுக்கு வந்து வேண்டும் அவர் சபையில மறைந்தோ யாருக்கும் தெரியாத இடத்தில இருந்தோ கூறப்படக்கூடியவைகளை எழுத முடியாது அப்படியும் அவருக்கு ஜன நெருக்கம் அதிகமாக இருக்குது சபையினுடைய முன்னுக்கு வர முடியாது என்று இருந்தால் பிரச்சினை இல்லை அவர்தான் அந்த இடத்திலே இருக்கிறார் என்றிருந்தால் அவரை அமைத்துக் கொள்ளலாம் என்றாலும் பல்யகுன் அதுலன் அமீனன் மின தமிழி அவர் ஒரு நம்பிக்கையாளர் அமீனாகவும் நீஜமான ஒரு அதிலாகவும் ஆதிலாகவும் தமிழை துனியாவுடைய பேராசைகள் விட்டும் தூரமானவராகவும் இருக்க வேண்டும் பகாவுக்கு வாழாட்டக்கூடியவராகவும் மக்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அவர்களின் பக்கம் இழுக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் இல்லாஃபி மஹல்லி மேலும் இஸ்லாம் பேசுகின்றது அவர் தீர்ப்பு வழங்கும் அந்த இடத்திலிருந்து தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் பொறுப்பெடுக்கும் பொழுதும் அவர் அந்த இடத்திலிருந்து தான் தீர்ப்பு வழங்குவதற்கு எந்த நீதிமன்றம் இருக்கின்றதோ அந்த இடத்திலிருந்து தான் அவர் அந்த வழக்கை பொறுப்பெடுக்க வேண்டும் மேலும் அவர் ஆதாரங்களை விசாரிப்பதாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலிருந்து தான் விசாரிக்க வேண்டும் ஆனால் இன்று அதிகமாக நம்முடைய மரேஜ் டிவோர்ஸ் உடைய விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே இஸ்லாத்துக்கு புறம்பான முறையில் நீதி பதிகளை பகா கொடுத்து அவர்களுடைய வீடுகளுக்கு போய் அவருடைய தலையெழுத்தை மாற்றி பாவியாக அமைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இங்கே இருக்கின்றது எனவே இபாதத் என்பது வெறுமனே தொழுகை நோம்பு சட்டாத் அல்ல என்கிறதை மறந்துவிடக்கூடாது நாம் எந்தெந்த வகையில இருக்கின்றோமோ எந்தெந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துல அதனை இபாதத்தாக அமைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது மேலும் வலா காலி ஹதியன் காலி முறையிலும்தியாக்களை அதாவது கிப்டுகளை கொடுப்பனவுகளை பெற முடியாது முற்றாக இஸ்லாம் தடை செல்கின்றது இல்லா மிம்மண் காண யுகாதீகி வளமையில அவர் கொடுக்கும் பலத்த முடியவராக இருந்தார் இவரை நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு முன்னாலும் இவர் கிப்டுகளை ஹதியாக்களை சில பரிசுகளை கொடுக்கும் வளர்க்க இருந்திருந்தால் அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் கூட இந்த கிப்ட் கொடுக்கக்கூடியவருக்கு ஒரு வழக்கு தீர்ப்பு செய்யப்படுவதற்கு இந்த நீதிபதியிடத்தில் இருக்கவும் கூடாது வளம் தஜித் ஹதியு தௌலியா இவர் நீதம் வழங்குவதற்கு பொறுப்பேற்றதன் பின்னால் வளமையாக கொடுக்கக்கூடிய ஹதியா கொடுப்பனவு அதிகரிக்கவும் கூடாது இந்த அளவுக்கு பேருதலை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இவைகள் அனைத்துடனும் அவர் அதனை கபூல் செய்யாமல் இருப்பதுதான் ஏற்றம் எனில் ஹதீஸ் கூறுகின்றது சாதகத்தை ஏற்படுத்த மற்ற சாராருக்கு பாதகத்தை உண்டு பண்ணுவதற்காக தீர்ப்பை அடுத்த பக்கம் அடிப்பதற்கு லஞ்சம் வாங்கக்கூடியவரும் லஞ்சம் கொடுக்கக்கூடியவரும் அல்லாஹுடைய லானத்துக்கு ி அல்ல அவர்களை சபிப்பானாக என்று ஹசரத் சசூல்லா பத்வா செய்தார்கள் மேலும் தீர்ப்பின் பொழுது நீதிபதியும் தன்னுடைய மகனுக்கோ எந்த நீதிபதியும் தன்னுடைய தந்தைக்கோ தீர்ப்பு வழங்க முடியாது கோட்ஸுக்கு வந்திருக்கிறார் மகன் தந்தை நீதிவானாக இருக்கிறார் கோட்ஸுக்கு வந்திருக்கிறார் தந்தை மகன் நீதிபதியாக இருக்கிறான் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது தீர்ப்பு முடியாது என்கிறது மேலும் ஒரு எஜமானனுக்கு தன்னுடைய அடிமையின் விஷயத்தில் சாதகமாகவோ பாதகமாகவோ தீர்ப்பு வழங்குவதற்கு பொறுப்பேற்க முடியாது வலாயக்கலி கல்பான் தீர்ப்பு வழங்கக்கூடியவருடைய சிபாத்துகள் தன்மைகளையும் இஸ்லாம் குறிப்பிடுகின்றது கோபமாக இருக்கும் நிலைமையில தீர்ப்பு வழங்க வலா தீர்ப்பு வழங்க வேண்டாம் நோயாளியாக இருக்கும் பொழுது தீர்ப்பு வழங்க வேண்டாம் உங்களுக்கு வயிற்று வழி அல்லது தலவழி இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்கள் செலுத்த கூடாது நீங்க சடைவடைந்திருக்க கூடிய நிலைமையிலும் தீர்ப்பு வழங்காதீங்க நிலைமையில் தீர்ப்பு வழங்காதீங்க வயிறு முட்ட சாப்பிட்டு மயக்கம் போல இருக்குது வயிறு நிரம்ப சாப்பிட்ட நிறமையிலும் தீர்ப்பு வழங்க வேண்டாம் மலசலத்தை அடக்கிக் கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டாம் கலைப்பில் ஆக்கக்கூடிய உங்களுடைய நிலைமையை மாற்றக்கூடிய வியர்வையை சிந்த வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் கடுமையான வெயிலிலையும் தீர்ப்பு வழங்க வேண்டாம் வலாபர்தின் மலமின் நோவினை தரக்கூடிய குளிரிலையும் தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்கிறதனை இஸ்லாம் வலியுறுத்துறது மஸ்ஜி தீர்ப்பு வழங்குவதற்கு மஸ்ஜி ஆக்கிக் கொள்ளாதீர்கள் மஸ்ஜி நீங்கள் அதனை தீர்ப்பு வழங்கும் இடமாக ஒரு நீதிமன்றமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் காரணம் அங்கே சத்தங்கள் உயரும் இதனால் மஸ்ஜி உடைய கண்ணியம் தேடும் சில சந்தர்ப்பங்கள மஸ்ஜிதுக்கு பைத்தியக்காரர்களையும் கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்படும் சிறுவர்களை அழைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் தீர்ப்பு வழங்கும் பொழுது ஹைல்காரியும் வரவேண்டிய சந்தர்ப்பம் உண்டாயிடும் மென்சஸ் உடைய பெண்ணும் தீர்ப்புக்கு அங்கே வரும் தங்கிடமான ஒரு நிலைமை ஏற்படலாம் அத்துடனே தீர்ப்பு மசிதில் வழங்குகிறது மக்குரு என்கிறனையும் இஸ்லாம் கூறுகின்றது முக்கியமாக இவைகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் ஒரு நிர்வாக சபையினுடைய தெரிவின் பொழுதே எந்த அளவுக்கு மஸ்ஜிடைய ஹுர்மத் கண்ணியம் தேர்க்கெடுக்கப்படுகின்றது எந்த அளவுக்கு மசிதில் சத்தம் எழுகின்றது சிலர்கள் சொல்கின்றார்கள் அந்த பன்சலைக்கு போன போதி உடைய அந்த நிழலும் அதனுடைய காற்றும் மேனியை தழுவும் பொழுது அனந்தமா இருக்குது உள்ளத்துக்கு நிம்மதியா இருக்குது சந்தோஷமா இருக்குது இது யார் சொல்றது அந்நியவர்கள் தான் சொல்றார்கள் நம்முடைய உண்மையான முஸ்லிம்கள் சொல்ல ஆனால் பள்ளிக்கு வந்தா நிம்மதி சந்தோஷம் என்று எத்தனை பேர் சொல்கின்றார்கள் சொல்லாதவர்கள் இல்லாமல் இல்லை கையளவு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றாலும் பள்ளிக்கு வந்தாலும் அவசரமாக ஓடக்கூடிய சமுதாயத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம் அங்கே இருந்த அல்லாவுடைய சத்தினத்தையும் ரஹ்மத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் பெறக்கூடியவர்கள் மிகவும் குறைவு எனவே மஸ்ஜித் என்பது மக்கள் கலங்கி வரும் பொழுது சிதறி அவர் என்ன செய்வது என்று அறியாமல் மனசோர்வோடு வரும் பொழுது அவருடைய டிப்ரஷனை ஆக்கி அவருக்கு ஒரு அமைதியை ஒரு சிரணிட்டியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜித் என்கிறனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் கூட சத்தங்கள் எழுமென்றிருந்தால் மஸ்ஜி மக்ருவான விடயங்கள் நடக்கும் என்றிருந்தால் செய்யாமல் இருப்பது தான் நல்லது என்றாலும் ஹராம் கிடையாது மக்ரு என்கிற இமாம் ஷாஃபி ரஹமித்துல்லா அழகி பல ஆதாரங்களை ஆராய்ச்சி செய்துவிட்டு நமக்கு சொல்கின்றார்கள் மேலும் மஸ்ஜிதுல தீர்ப்பு வழங்க கூடாது அது ஜாயிஸ் இல்ல ஆகும் என்றாலும் மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கிறார் அல்லது ஒரு தொழுகையை எதிர்பார்த்திருக்கின்றார் ஒரு ஜமாத்தை எதிர்பார்த்திருக்கிறார் அல்லது காப்பிருக்கிறார் இந்த நேரம் வாதியும் பிரதிவாதியும் வருகின்றார்கள் அவர்கள் இடத்துல தீர்ப்பு அவருக்கு நிச்சயமாக மஸ்ஜிதுக்குள்ள இருந்து தீர்ப்பை வழங்க முடியும் அத்துடனே நீதிபதி செய்யண்டியான் அவர் தீர்ப்பு வழங்கும் பொழுது மசூரா ஆலோசனை செய்வதற்காக வேண்டி சாட்சியாளர்களை தருவிப்பது மார்க்க சட்டங்களை சீரான முறையில் அறிந்தவர்களையும் அங்கே வரவேற்க வேண்டும் அழைகி சில நேரம் அந்த தீர்ப்புல சந்தேகம் வரலாம் ஹசரத் தசூலுல்லா ரொம்பவும் முற்றிலும் நேர்மையான தவறே வராது அல்லாஹின் மூலம் வழிகாட்டப்படக்கூடிய மனிதனாக இருந்தும் கூட அவர்களுக்கு தவறு நிகழ்ந்தால் உடனே அசரத் ஜிபுல் அலிசலாம் வந்து உணர்த்துவார்கள் தவறு நிகழ முடியாது அந்த அளவுக்கு பாவங்கள் தவறுகள் இருந்து மசும் பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் அருமை நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் அப்படி இருந்த விடும் கட்டளை செய்யங்கள் வலியுறுத்துகின்றான் காரணம் ஆலோசனை செய்து முடி எடுக்கக்கூடியவன் தான் பூர்த்தியான மனிதன் என்கிறதனையும் இமாமுனா ரஹ்மத்துலாஹி அலை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஜி அதாவது இஜுமா அனைவர் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் கியாசுல் ஜலி அதாவது தெளிவான கியாசான ஜலீல்கள் கம்பர்ஷனுடைய ஜலீல்கள் ஆதாரங்கள் தத்ரூபமாக விளங்குது இவைகளுடைய விடயத்தில் இவர் உலமாக்களோடையோ அறிவாளிகளையோடையோ மசூரா செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவருக்கு சந்தேகம் அவருக்கு தீர்ப்பை செய்து கொள்வதற்கு முடியாது அல்லது அதில் தெளிவு போதாது என்ற நேரத்தில் இவர் அந்த முறையில் ஆலோசனைகள் செய்ய வேண்டும் அத்துடனே இத ஆலோசனையில் சரியான தெளிவு பெற்றால்தான் தீர்ப்பை கொடுக்க முடியும் அவர்கள் சொல்லிட்டார்களே பத்து பேர்கள் அறிவாளிகள் சேர்ந்து இதுதான் தீர்ப்பு என்று சொன்னார்கள் என்றாலும் இவருக்கு இவருக்கு விலங்கள் இல்லை இவருக்கு தெளிவாக இல்லை அப்படி என்றால் அந்த தீர்ப்பை இவருக்கு கொடுக்க முடியாது இவர் அதனை தவணை போடுவார் என்கிறதனையும் இஸ்லாம் சொல்லிக் எனவே கிரிபானவர்களே தெளிவு ஏற்படும் வரைக்கும் அவருக்கு தவணை போடலாம் அவர் உண்மையிலே தெளிவுள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அவ்வாறு இல்லாமல் அறிவினர்களை மடையர்களை அந்த விஷயத்தில் தெளிவில்லாதவர்களை நாம் தீர்ப்பு வழங்குவதற்கு கூடாது அத்துடனே தக்களி செய்ய முடியாது தீர்ப்பு வழங்கும் விஷயத்தில் பின்பற்ற முடியாது நான் ஒரு சாதாரண மனிதன் தானே இவர் நல்ல லோ படித்தவர் தானே என்று அவரை பின்பற்றவும் முடியாது மேலும் அந்த நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் இருத்தாட்டப்பட வேண்டும் முதல் வந்தவர் முன்னுக்கு வைக்கப்பட வேண்டும் இரண்டாவது மூன்றாவது பிந்தி வந்தவர் அவர் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவர் வந்த வரிசையில் தான் அமர வேண்டும் அவ்வாறு எல்லோரும் ஒரே தடவையில் வந்துட்டார் என்றார் யாருக்கு முதலிட கொடுக்கிறது முதல்ல உட்காரப்படக்கூடியவர்கள் தானே ஆரம்பத்தில் தீர்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தின் நீதத்தை பாருங்கள் எல்லோரும் சமம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறது இந்த நேரம் நீங்கள் அவருடைய அனைவரின் பெயர்களை எழுதி சீட்டு போட வேண்டும் அதனை உண்டை எடுத்து அவருக்கு தான் மஜ்லிஸ்லையும் தீர்ப்பு கொடுக்கிறதிலையும் முதல் உரிமை வழங்க வேண்டும் என்று சொல்வதோடு இக்பால் பண்ற விடயத்தில் அதாவது வரவேற்கும் விடயத்தில் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அது தவிர உண்டான அனைத்து விடயங்களிலும் இவர் நீதத்தை கையாள வேண்டும் என்கிறதனை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இந்த அடிப்படையில் கழிவான சகோதரர்களே எந்த காரணத்தை கொண்டும் ஒருவன் அந்த நீதி வழங்கக்கூடிய நேரத்தில் சட்டத்தை சொல்லிக் கொடுக்கவோ அல்லது இந்த முறையில் நீ பேசு இவ்வாறு உச்சரி இவ்வாறு கூறு என்றெல்லாம் சொல்ல முடியாது அத்துடன் தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நேரம் இஸ்லாம் சொல்கின்றது நீங்கள் முதலாவது மெஹ்பூசின்கள் அதாவது சிறை கைதிகள் இவர்களுக்கு முதலுரிமை கொடுங்க இவர்களுடைய தீர்ப்புகளை ஆரம்பத்தில் கேட்டு முடிச்சு விடுங்க ஒரு முஸ்லிமும் காபிரும் மஜ்லிசுக்கு வந்தார் என்றால் காப்பிரம் மட்டும் பிற்படுத்துறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கின்றது அப்படி என்றால் அவரை ஆகவும் பிற்படுத்தி இருந்தலை கேட்பது அன்றில் அல்ல ஒரு முஸ்லீம் காபிரும் ஒரே தடவையில் வருகிறார் இப்ப யாருக்கு முதல் உரிமை என்றால் முஸ்லீமுக்கு தான் முதல் உரிமை அதனை அருமை நாயிம் சல்லு அலி வசலம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அத்துடனே ரெண்டு பேரில் ஒருவரோட சுளித்த முகத்துடனும் மற்றவருடன் மலர்ந்த முகத்துடனும் ஒரு நீதிபதி நடந்துவிடக்கூடாது கூரியதன் பிரகாரம் யாரெல்லாம் சிறை கைதிகளாக ார்களோ அவர்களுடைய விடயத்தில் முதல் தீர்ப்பை கொடுப்பதுடனே அவர்களுடைய வழக்கை ஆரம்பத்தில் விசாரிக்க வேண்டும் இரண்டாவது ஐத்தான்கள் அநாதைகளுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் பிம்பு விழுப்பொருள் அதாவது ஒருத்தர் புறக்கினார் ஒரு பொருளை இதற்கு லுக்தா என்று அரபிலே சொல்லப்படும் இதற்கு பல சட்டங்கள் இருக்குது கித்தாபுகள் பல வழியும் கணக்கில் பேசுது இதனுடைய சுருக்கத்தை கூறுகிறேன் நீங்கள் ஒரு பத்து பவுண்ட் பொறுமாதையான தங்க நகையொன்றை புறக்கின அதனை உங்களுக்கு சொந்தமாக்கிக் முடியாது இஸ்லாம் சொல்கின்றது நீங்க அதனை அறிமுகப்படுத்த வேண்டும் இவ்வாறு நகையொன்று புறக்க இருக்கிறேன் இடங்கள்ல அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய இடங்கள்ல ஒரு வருடம் அறிவித்ததன் பின்னால அதுவும் அறிவிக்கிறதுக்கு பல விதிமுறைகள் வாரத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு இரண்டு முறை பிறகு போகும் பொழுது மாதத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு இரண்டு முறை என்றெல்லாம் அந்த அறிவிக்கக்கூடிய விடயம் அவ்வாறு இருக்கும் பொழுது வருடம் நெருங்கும் நேரத்தில் ஒரு முறை இப்பொழுது வருஷம் பூர்த்தியானதன் பின்னால உங்களுக்கு அதனை பாவித்துக் கொள்ளலாம் என்றாலும் எப்படி பாவிக்க முடியும் அந்த சொந்தக்காரர் வந்து கேட்டால் எனக்கு கொடுக்க முடியும் என்ற ஒரு வலிமை இருந்தால்தான் அதனை பாக்க முடியும் அவ்வாறு இல்லை என்றால் அது உங்களுடைய பொருள் அல்ல இவ்வாறாக இந்த லொக்தா பொறக்கின பொருள்ல சட்டம் தீர்ப்பு கேட்பதற்கு நீங்க நீதிமன்றம் போயிருக்கின்றார்கள் என்றால் மூன்றாவது இடத்தை இதற்கு கொடுக்க வேண்டும் என்கிறதையும் இஸ்லாம் பல விஷயங்களை வரிசை கிரமமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே தெரியவான சகோதரர்களே இன்றே நாம் இந்த விடயங்கள்ல மிகவும் அநீதம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தான் நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலும் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலும் பலவிதமான முறையில அநீதமான விதிமுறைகளை கையாண்டு அல்லாஹ் சுபஹான் கோபத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் எனவே இஸ்லாம் ஒரு காது உடைய சிபாத்துகள் அவருடைய தன்மைகள் அதனை வழங்கக்கூடிய முறை என்றெல்லாம் தலையங்கங்கள் பேசுது இன்று நான் பேசியது வெறுமனே ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடியவருக்கு எது கடமையாகும் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு வழங்குவதற்கு என்ற ஒரு சிபாத்தியது அது இன்ஷா அல்லா வேறொரு ஜுமாவில் நாம் கதைப்போம் தெளிவான சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய பணியாட்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரிதான் தீர்ப்புகளை வழங்கும் இந்த விதிமுறைகளை கையாள வேண்டும் இரு சாராரையும் நாம் சீரான முறையில் அறிய வேண்டும் அவர்களுடைய உண்மை பொய்களை சரியான முறையில் விளங்கித்தான் அவர் முடிவுக்கு வர வேண்டும் அவ்வாறு நாம் விளங்கி முடிவுக்கு வந்து தவறில்லை ஒரு கூழ் இருக்கிறது விளங்காம முடிவுக்கு வந்தால் நரகவாதிகளாக ஆகிவிடுவோம் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது நம்முடைய கருமங்களை எடுத்து நடப்பதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவானாக யாரெல்லாம் தீர்ப்புக்கு தகுதி இல்லையோ அவர்களுக்கு நாம் உடந்தையாக இருப்பதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக பெண்கள் மற்றும் தகுதியில்லாதவர்கள் தீர்ப்புக்கு வந்து சமூக சீர்கேடுகள் ஏற்படுவதை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தவர்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களை சீரான முறையிலே விளங்கி அதற்கே முதல் உரிமை கொடுக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆட்சியாளர்கள் நம்முடைய ஜுவாக்களை கபூல் செய்வானாக வாணா அனில்